அரண் கோவில்்தான் இறை கோவில் எனவே இந்த தன்னுடைய அரண்மனைக்கு வந்து அப்புறம் என்ன பண்ணி மண்டபத்தில் கொண்டு வருவது என்ன செய்வது பொருளுக்காக அப்படி அப்படி அப்புறம் இந்த இப்ப இதெல்லாம் சொன்னோன்னு என்ன பண்ணு கேட்டா சரி அப்பாவுக்கு வேண்டிய கடமையை செய்தாங்க அரசியலுக்கு வந்தாங்க அரசியல் சொன்னோன்னு நம்ம என்ன கேட்டா சர்தான் இப்ப இந்த மாதிரி இந்த காலத்துல பெண்கள் பெண் யார் தெரியுமா மறந்துடாத என்ன அங்க வந்து கையில வந்து அணிந்ததை கமலினி ரெண்டு பேர் பூத்தொண்டு செய்துட்டு இருந்தாங்க படிக்கிறீ அணிந்ததையும் கமலினியும் இந்த மண் உலக வந்து கூட இருக்காங்க ஏ மறந்து விடாதே மறந்து விடாது நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் திருவள்ளுவர் இளையர் முறையர் என்று இகழார் நின்ற ஒளிவோடு ஒழுகப்படும் நீ அவன் பதவி கொண்டு பிறகு நேத்துக்கான பிறந்த பயதாண்டா எங்கிட்ட படிச்ச பயதாண்டா என்று சொல்லாத இந்த அம்மா வந்து எல்லா அப்பாவுக்கு கடமை செஞ்சாங்க போனாங்க பாண்டி மன்னன் போல செஞ்சாங்க பாண்டி நாட்டு அரசின்னு நினைச்சிடாது கையில வந்த பெண் என்பதற்காக அந்த கமலினையும் அணிந்ததையும் அங்கிருந்தாங்க பார்த்தியா அவங்க தான் இங்கே மறந்துவிடும் என்பது ஒரு அடியவர் என்ன பூ எ வச்ச தலையில் வச்சுக்கிட்டார் ஒரு கையில் ஒரு கையில் வில்லு அப்படி வந்தது ஞாபகம் இருக்கான கண்ணப்பர்ல அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் நம்முடைய அவனுடைய அன்பெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அன்பு தூர நம்முடைய அன்பு தான் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய அறிவே என்னன்னு கேட்டா என்னை வணங்குவதுதான் அறிவு வேற எதுவும் இல்லை இப்படி எல்லாம் வாழ்ந்த ஒருவர் அவர் தலையில பூ வச்சு ஆண்டவன் கீழே விழும்போது அவர் முடிப்படும் போது என்ன பண்ணி அதனால பேராசிரியர் கல்லூரி நடக்கும்போது ஒன்பதை கொண்டு அரணுத்த அரணுத்த அது போல இந்த மாதிரி அரசியல் ஒப்பீடு மறந்துவிடாது எனவே இப்படியாக அவர்கள் என்ன செய்வாரலாம் அருமையான ஒரே ஒரு பகுதி அதை நான் சொல்லணும் பின்னால் ஒரு மத்தியான மூணு மணி ஆச்சு பாருங்க சொல்ற காலையில எந்தவுடன் அறத்துக்கும் பொருளுக்கும் ஒதுக்கணி பிற்பகல் இரண்டரை மணி மூணு மணி ஆச்சுன்னா ஒரு மூணுல இருந்து நாலு மணி வரைக்கும் நல்ல தக்க சான்ந்தோற வைத்து நல்ல அறங்களை கேட்கணும்ப்பா அறிவோடு நல்லா பேசி போயிடணும் நீங்க பேசணும் அறிவு நிலத்துக்காக என்ன செய்யுது பாருங்க பைய ஆதியும் தேசத்தானும் இலக்கண அமைதியானும் சோதனை வகமையானும் சொன்ன நூல் நீதியின் அவற்றால் கண்டித்து அவடி நிறுத்தி இப்ப சில அருமையான நூல்களுக்கு சில கருத்து கருத்தாக ஆசிரியருடைய கருத்து அல்லாத கடவுளுக்கு ஏழை ஜமர் மாட்டேன் இல்ல நூல் சொல்லுதல்ல நூல் சொல்லும் போது தவறான கருத்து வெளியில பெறப்படாது அதனால ஒழுப்பா போட்டும் சிறப்பு பூசணி செல்லாது வானம் வரைக்கு மேல் வானோருக்கு இன்றி சொன்னான் நாட்டில் அவ்வொழு மழை பெய்யாவிட்டால் திருக்கோவில் வழிபாடு சிறப்பு வழிபாடான விழாக்களும் நித்திய வழிபாடான வழிபாடு நடவாது போகின்ற பொழுது மிகச்சிறந்த உடையார் அதிகாரத்தை முப்பத்தாறு அதிகாரத்தை பிறப்பு என்பதை பேதமேங்கிற நீ பிறகு முட்டா போய்கிறும் பேதமி நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பு தெரிவிக்கிற கருத்துல வந்து அடிச்சு உட்கார வச்சு பரப்புமா போச்சு அதனால இப்படி எல்லாம் அந்த எழுதுக்களாலும் எடுத்த முடியாலும் அந்த அம்மையார் இலக்கணத்துல வல்லவர்கள் இலக்கியத்துல வல்லவர்கள் அறநூலியில் வல்லவர்கள் புராணங்களில் வல்லவர்கள் எல்லாரும் வைத்து அப்படி கலந்து உரையாடுவார்களாம் யாரு தடாதகை அரசு என்னன்னா ஆக்கியவ அது ஒரு பக்கம் இருக்கணும்ப்பா எல்லாம் இருக்கணும் பையுள பகுவாயினாக பள்ளியோ நாதிவானோர் கையுள வலியால கடலாம் உதானித்தும் பாரி பொய்யூள மகளக்கற்ற புனித நூற்புலவர் நல்ல பக்க தலை சிறந்த புலவடார்கள் ஆண்டம் இந்த அடங்கிய புழு சான்றோர் பலர் யான் வாழும் என்ற ஆண்டு அவிந்து அடங்கிய கொள்கை உடையவர்களாக நல்ல சிறந்த பலவர்களாக இருப்பவர்களை அழைத்து என்ன செய்யணும் செய்யூளின் விலை வித்து ஊட்ட அவங்க என்ன சொல்லு எப்படி செய்யணும்னு கேட்டா அதுதான் இந்த நெஞ்சொடு பட்டு பேசுறவனுக்கு நெஞ்சொடு படாது பேசுறவனுக்கு வேற்றுமே தெரியும் நெஞ்சொடு பட்டு சில பகுதிகளை தன்னைத்தானே மறந்து விடுவான் நெஞ்சல வர அப்படி அவரு சொன்னார் இவர் சொன்னா அது போனா இப்படி போனா இப்படி போனான் ஏனா இவரு ஒண்ணு சம்பந்தங்களே நடத்தும் அப்படி இல்லாமல் ரொம்ப அழகாக அவர்லாம் அனுபவித்து செய்யூளின் வேலை இடித்து ஊட்ட இந்த மாதிரி இந்த பாட்டுக்கா சொன்னா இன்னொருத்தான் படிங்களே அதுவும் படிக்காது ரொம்ப அழகா இருந்து நம்ம திருவள்ளுவர் பாருங்க அது இதுக்கு என்ன வேற்று இப்படி ஒரே அந்த புலவரோட பேசுவாங்களாம் செய்யூலின் ஒரு அரசியல் இருக்கவங்க நூல்யாவது படிப்போம் பேசாம இருங்க கொஞ்ச நேரம் செய்ய ஊட்ட திரு அருமையான கருத்துக்களை சொல்லும் போது காதல இன்பத்தேர்ந்து பாயுது காதினி என்று சொல்லும் போது இன்னைக்கு அருமையான ரெண்டு மணி நேரம் ரொம்ப அருமையான கருத்துக்கன்றி நாளை நம்ம சந்திப்போம் இதே நேரத்தில் சொல்லி இந்த கருத்து நிலே கருத்துலாம் அருமையா இருக்கு அறிவுக்கா இப்படி ஒதுக்கி அரசு இலை செய்வாளம் இதன் அந்த புலவர்களுக்கு என்ன தருவாங்க ஒழு தொல்லோறிய தருமம் பேரும் அந்நிலை நிறுத்தும் அழித்தும் திருக்கோவில் திருப்பணிகளுக்கு இது மாதிரி நல்ல அருமையான மன்றங்களுக்கு இப்ப என்ன இந்த அம்மை எப்படி செய்தானா அதற்கெல்லாம் நன்னீதி அழித்தும் வேள்வி நடத்தியும் ரெண்டே ரெண்டு அவங்களுக்கு ரொம்ப கண்ணா வச்சிருந்தாங்களாம் என்னன்னு செல்வம் கல்வி தண்ணீர் கண்களாக தடைத்திட வளர்க்கும் ஒரு பக்கம் செல்வம் இன்னொரு பக்கம் கல்வி ஏ செல்வம் பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லாகி திருவிழுவர் இந்த பொருள இந்த உலகத்தை வாழ முடியாது கூட சொல்ல இல்லடா உனக்கு இந்த உலகம் அப்படின்னா எனவே பொருள் வேணும் இன்னொன்னு பொருள் போதுமா இல்ல கேடில் விழிச்செல்வம் கல்வி பொருடல்ல மற்றேவை இன்னொரு பொருள் ஏ கல்வி ரொம்ப வேணும்பா இதை நோக்கப்படவே செல்வமும் கல்வியும் ஆகிய இரண்டும் ரெண்டு கண்களா வச்சு அம்மா வளர்த்தாங்க அதான் இப்படி எல்லாம் வளர்த்து பின்னிய வருகிறார் அந்த நாடு இப்படிப்பட்ட நாடுனார் கன்னி நாடு ஆயது அப்படி என்ன என்னன்னு கேட்டா பாண்டி நாட்டு கண்ணி நாடுன்னு பேரு ஏன் அந்த அம்மா கண்ணியா இருந்து அரசு நாடு அரசு வளர்த்து கடன்களை அரசியலை ஏற்று தன்னுடைய தந்தை போல அதற்கு முன்வரந்த பருவியை குன்றாறு எல்லா வகையிலும் காத்து வருகிறார்கள் சொன்னாங்க சொன்னவண்ண ஒரு ஆள் எந்திரிச்சாராம் என்னப்பா ஆட்சி எல்லாம் நல்லா இருக்கு இந்த மதுரையில எதுக்காக தோன்றணும் அப்படின்னு ரொம்ப நேரமா சந்தேகங்க போன பிறகு கேக்கலான்னு கேட்டேன் எனக்கும் அதான் இன்னொரு எனக்கும் அதான் நமக்கும் அதான் ஆமா தெரியுப்ப அந்த அம்மா வந்து மலைத்தோன் செய்த யாகத்துல அந்த மூன்று வயது பெண்ணாய் தோண்டி இப்படி எல்லாம் செய்கிறான்னு ஏன்மா இங்க வந்து பாண்டி நாட்டுல வரணும் தோன்றின உடனே பாருங்க ஆனா சொல்ல தவறினால் எல்லாத்துக்கும் என்ன சோழ நாட்டில் வந்து கதை இல்லீங்களா இல்ல சேரநாட்டுல இருந்தா இருக்குது பாண்டி நாட்டுல மட்டும் என்ன சொன்னா சொன்ன வாய்மை கேட்டு அகங்கடி தூங்கினர் இந்த வரலாற்றை அப்படியே அந்த முனிவர் சொல்ல கேட்டு கொண்டே வந்தார் அப்பொழுது ஒரு முனிவர் எழுந்து இந்த பாண்டி நாட்டுல மட்டும் அம்மா வந்து தடாதகைய தோன்றும்புல முன்னு ஒரு ஆள்ிசுவரன் அந்த வித்யாதரனுக்கு பிச்சாவிதி பெண் பிறந்தான் அந்த பெண் பிறந்து ரொம்ப அருமையா வளர்ந்தான் இருந்து சில கேட்டா குழந்தைகள் தான் கேட்ட கேள்வி ஒருவர் கெளிமைப்படுத்த மாதிரி நினைப்போம் அது மாதிரி அப்படி அந்த பிறந்தது ஒரு ஐந்து ஆறு வயது ஆச்சு ஆனா பிறகு என்னன்னு கேட்டா அப்பா கிட்ட கேட்டாலாம் அன்பினால் வழிபட்டு வேண்டும் என்று ஆனவன் அப்பா எனக்கு ஒரே ஒரு இது இருக்குப்பா என்னடா உனக்கு ஆசை தீபாவளி வருதுன்னா சட்டையில ஆசை நகையில ஆசை இருக்கு அப்படி இல்லாம எனக்கு இந்த வந்து அம்பால பார்த்தா இன்னமும் எனக்கு ஒரு ஈடுபாடாவே இருக்குது அதனால அம்பாளு தினமும் வணங்கணும் எரி விடா அம்பாள் போகணுக்கு பிரத்யட்சமா இருந்துட்டே இருப்பாங்க சொல்லுவேன் அப்பாவே உபதிச்சு அந்த மந்திரத்தை உபதிச்சு அல்ல ஏன்னா அந்த சின்ன பிள்ளையா வேற ஒண்ணும் தெரியாது எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்ய கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் அப்படி அந்த பெண் செய்துதான் செஞ்ச உடனே ஒரு நாள் அந்த அந்த அன்பிற்கு இறங்கி வந்துதான் அப்படி அது கூட சொல்லும் போது எங்க போயிரு செய்யும் தெரியுமாடா கண்ணு மதுரைன்னு ஒரு அடர் இது அங்க கடம்பவனம் எல்லாம் இருந்து இப்ப திருநகரமாக ஆயிட்டுது சொக்கநாதனும் அங்கே இருக்கி அந்த இடத்துல போய் வழிபாடு செஞ்சு அந்த உடனே கிடைக்கும் நாலு ஒன்று தை மாதத்துல பௌர்ணமி அடுத்த தை மாதம் வரைக்கும் எப்படி இருந்த ஒரு மாதம் பகல் உணவு மட்டும் இன்னொரு மாதம் இரவு உணவு மட்டும் இன்னும் அடுத்த மாதம் கொஞ்சமா அப்படிதான் சசி வருது முயற்சி பண்ணி பாக்குறேன் காலையில மட்டும் ஒரு காஃபி மட்டும் பன்ன மணிக்கு மத்தியானம் சாப்பிடறதா இருக்குங்க ராத்திரி கொஞ்சம் பால் பணம் சாப்பிடுறதா இருக்குங்க எந்த ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு மேதுவா இந்த சஷ்டி போச்சுன்னு சொன்ன இவங்க அப்படி இருப்பாங்க பல ஆண்டா சைவதாந்த பெருமன்ற தலைவராக இருந்து சில ஆண்டுகள் பணி செய்தாங்க சைவுல்தாந்த பெருமன்றத்துக்கு நாங்கள் ஈடு போறதுனால இவங்களுக்கு தெரியும் சஷ்டினா மன்னன் ஒண்ணும் சாப்பிட மாட்டேன் இங்க இருந்து இங்க ஊர்ல இருந்து தீர மயிலாப்பூர் இறங்கி நடந்து வந்து சைவதாந்த மன்றத்தில் வந்துடுவாங்க தலைமை வச்சு எல்லாம் நடத்தி கொடுத்துட்டு திரும்ப வந்து மாலையில வந்து இதெல்லாம் செய்துட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு திரும்ப நேரம் எதையும் கொடுத்தா நீங்க நீங்க ஒன்னும் சாப்பிடுறது அவங்க சொல்லிட்டு அதுபோல அந்த மாதிரி இருக்கா சாப்பிட்டா டிபன் உணவா இரவு உணவா இரவிலையும் அந்த பெண் ஊக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை புறம் புறம் திடிந்த செல்வமே சிவபெருமானி யான் யானு தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதேனியே அது மாதிரி சிக்கனை பிடித்து இந்த பாப்பா செஞ்சவன்னு ஒரு நாள் பெருமாட்டியை தோன்றினாலாம் எப்படி தோன்றினாள் ரொம்ப அருமையான தோன்றியது யாழியல் மொழியால் இவ்வழிபாடியினாக இது மாதிரி வழிபாடு செய்து கொண்டு வரும்போது மெய்யுள்ளத்து ஆழிய அன்பின் வளைப்படுக்க அருணை அங்கயற்கண் மடமானோர் ஆனா பெருமான் எதுல வந்து அகப்படுவான் அன்பனும் வலையுள் அகப்படுவான் இல்லைங்களா அதான் அன்பும் சிவமும் இரண்டு அன்பர் அறிவுறார் அன்பு சிவமாவது யாரும் அறிகளா என்றெல்லாம் பெருமனு சொன்னாரே அந்த அன்பு தான் அவனை பயப்படுத்துவது பக்தி வலையில் படுவன் கண்கே நேரம் திருவாசம் தோணுதான் பார்ட் சொல்லுவாங்களே அவனை எதுல பிடிக்கலான் இருந்தா பக்தி வலையில் படுவோன் அதனால இந்த பெண்ணுடைய பக்தி வலையில் பட்ட அந்த அம்மை இறங்கி வந்து என்ன செய்தாலாம் அம்மா சூழிய நூலை எப்படி வந்தாலும் இந்த பெண்ணுக்கு அருசிக்கு இந்த மாதிரி அரசு எப்படி இந்த யாகத்தில் தோன்றும் போது மூன்று வயது குழந்தையாய் எப்படி தோன்றினாலோ அது ஹோல வந்தாலும் மேல் இளங்குழற்குதலை தொண்டை வாயகவை ஆலயத்து வந்து நின்றால் வாரங்கொடுப்பாள் அப்படி வந்து தோன்றினான் அது இந்த பெண் அந்த பெண்ணு பார்த்தது பெருமாணி பெருமாட்டியா அங்கே அமுதியே வருக வருகவிருள் சாழ் பண்ண மலையத்துசன் பெற்ற பெருவாழ்விய வருக வருகவி என்று சொல்லிக்கு வருகை கூறி வணங்கினால் வணங்கி அஞ்சலித்தால் தன்னை எம் அன்னை யாது வேண்டின இவ்வளவு சின்ன வயசுல என்னை இன்மையே உண்மை சிக்கனை பிடித்து வழிபட்டியம்மா உனக்கு என்ன டாக்டர் வேணும் அப்படின்னு கேட்டார் நீ வந்து தோன்றும் இதை விட எனக்கு இதுவே போதும் ஆனாலும் என்றும் நிறைந்த பேரன்பு அடிப்போதில் நீங்களா நிலைமை தந்தருள் ஒரு அம்மா அங்கு கேட்டாங்கள திருவாலங்காட்டில் அதேதான் எனக்கு வேண்டுகோள் என்னடா கண்ணது இரவாத இன்ப அன்பு வேண்டி உன்னிடத்துல இன்னைக்கு இருக்கிற அன்பு என்னைக்கு மாறாமல் இருக்கணும் நீ எனக்கு என்னையே கூடவே இருக்கணும் உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் புழுவாய்ப்பிரைக்கணும் அப்ப சுவாமி எல்லாருக்கும் தான் எனவே அந்த ஒரு வரம் கொடுமான அப்படியே தந்தப்பா அருடையோடு இருக்கா அதனை தாய் பெண் அதனால அம்மா இன்னொன்னு ஆசை வருது என்ன சொல்றாக்கன்னு பரவாயில்ல என்ன என்னன்னு கேட்டா இம்மக உருவாகி இப்ப எப்படி எனக்கு இந்த மூன்று வயதுல காட்சி சின்ன குழந்தையா காட்சி அது மாதிரி இம்மக உருவாகி சிறந்து வந்து என்பால் அருள் சுரத்திருக்க திருவுலம் செய்தருள் வேண்டும் இது மாதிரி என் மகள்ங்கிற பெரு நீ வரணும் என் மகளா வரணும் நீ இன்னைக்கு வந்த மாதிரி என் மகளா வரணுமா உலகலாம் பெற்ற அன்னை இந்த பெண் வேண்டுகோளுக்காக அப்படியா நீச்சாவைதான் இந்த மலையத்தூச பாண்டியினுடைய மனைவி ஆகிய காஞ்சனை இந்த காஞ்சனைக்கு கணவன் மலையத்தூசன் எனவே இவன் மகவின்றி பலபகல் வருந்தினான் வேள்வி செய்தான் இந்த கேள்வியில் யார் அம்மையே தோன்றினார் என வேண்டுவார் வேண்டுவதேவான் கண்டாய் என்பது போல வேண்டுவார் வேண்டுவதே நலகு பெருமாட்டி அப்படி என்று பெண்ணா தோன்றினார் அதற்கு நேர்ந்தருள்வாள் தென்னவர் மன்னனாய் மலையத்துவதன் என்றொருவன் வரும் பாண்டி நாட்டு ஆட்சியிலே மலைத்தூச பாண்டியன் ஒரு ஆழ்வார் அரசாழ வருவான் அப்போ அவன் கற்பின் துணைவியாய் வருதி நீ வந்து அவனுக்கு மனைவியா வருவே காஞ்சனைங்கிற பேரோடு அப்போ அப்போது உன் தவமகளாக வருவன் தவமகளாக வருவன் தவமகளாக ஒருவன் யாகத்தில் தோண்டி ஒருவனே தவிர வைத்தல பிறந்தவன் தக்க தசமதி துயரம் துக்க சாகர துயர் பத்து மாதம் கருவிலிருந்து படாத பாடுபடுவதெல்லாம் மனைவி ஆய் வர இவர்கள் இந்த நோக்க நம்முடைய அம்மையாகியிருக்கின்ற அங்க இருக்க நமுது இந்த சிறு குழந்தையாய் பாண்டி நாட்டு பேரரசியாய் என்பது பல்வேறு செய்திகளை என்னென்னவெல்லாம் உலகில் செய்திகள் அருளியல் செய்திகளாக வந்து அமைத்திருக்கிறார் இவற்றையெல்லாம் நீடு நினைவதற்கு ஏதுவாக நம்முடைய இருந்து பேசவும் நம்முடைய அளவில் உடல் இருக்கும் இந்த பெருமக்களாகிய நீங்கள் எல்லாம் முன்னிற்கும் பேசும்படியான புண்ணியம் கிடைத்த என்ன புண்ணியம் செய்து நெஞ்சுமே என்று நான் மகிழ்கிறேன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் பூரணி மனோன்மணி தயாபரி புரான தராதலமெல்லாம் பொப்புடங்களித்த சிவசத்தி சிவசத்தி உதவு புத்திரி மகமாயி மகமாயியே சீரணி தமி கவிதை செப்பி முறையிடுவது உன் செவிதனுக்கு ஏறவில்லையோ உன் செவிதனுக்கு ஏறவில்லையோ கற்பகவல்லியே கற்பகவல்லியே சீரணி தமிழ்ப்பதை ஆடி முறையிடுவது உன் செவிதனுக்கு ஏறவில்லையோ உன் செவிதனுக்கு ஏறவில்லையோ ஆ கவல்லியே சீரணி தமிழ்க் கவிதை செப்பி முறையிடுவது உன் செவிதனுக்கு ஏறவில்லையோ தேகி என்றால் உனக்கு இய வகையில்லையோ உனக்கு இய இல்லையோ தீனகி தீனரட்சகியல்லையோ ரட்சகி அல்லையோ ஆர் உலகினில் பெற்றதாயன்றி மக்கள் தம்மை ஆதரிப்பவர் ஆர் சொந்த அன்னையே இன்னும் பராமுகம் பண்ணாமல் அடியேனை ரட்சி கண்டாய் அடியேனை ரட்சி கண்டாய் மேருவை வளர்த்தவன் இடத்தில் வளர் அமுதனேயே விதிப்பொடில் திருமயிலை வாழ் விரிப்பொடில் திருமயிலை வாழா விதை மல்புழல் வள்ளி மறை மலற்பதவல்லி திருமதி கற்பகவல்லியே கற்பகவல்லியே கர்ப்பல்லமாலி தர்ப்பல்லி சித்த பரிசுத்தர்கள் இடத்தினில் அடுத்து இடர் தொலைப்பம் என்றால் இடர் தொலைப்பம் என்ற அத்துவித சித்த பரிசுத்தர்கள் இடத்தினில் அடுத்து தொலைப்பம் என்றால் இடர் தொலைப்பம் என்றால் ஆசை என்னும் மூழ்கை பே பிடித்து ஆவேசம் ஆட்டும் வகையல்லாமலே ஆசை என்னும் வகை பிடித்து பிடித்து ஆவேவேசம்ாட்டும் வகையல்லாமலே